நீங்கள் ஆமீன் கூறுங்கள் ஏனெனில் எவர் கூறும் ஆமீன் மலக்குகள் கூறும் ஆமீனுடன் ஒத்து அமைந்து விடுகின்றதோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதை அபோஹுரேராரோ இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்